அவர்களை வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள் நயவஞ்சகர் தவிர அவர்களை வேறு யாரும் கோபப்பட அவர்களை ஒருவன் விரும்பினால் அவனை அல்லாக விரும்புவான் அவர்களை ஒருவன் கோபப்பட செய்தால் அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி சொல்லு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஏழு எட்டு மூன்று முஸ்லிம் ஏழு ஐந்து